இனிய வணக்கங்கள் சரவெடிக்காய் மீண்டும் உங்கள் தோல்வி என்பது பெருங்காயம் போல தனியாக சாப்பிட்டால் கசக்கும் வெற்றி என்னும் சாம்பாரில் கரைந்து விட்டால் மணக்கும் ஒரு குக்கரை போல இருங்கள் பிரஷர் அதிகமாகும் போது விசிலிடித்து கொண்டாடுங்கள் லட்சியமும் முட்டையும் ஒன்று தவறவிட்டால் உடைந்துவிடும் சோம்பேறித்தனம் என்பது மிளகாய்க் காம்பு போல கிள்ளி எரிந்துவிட வேண்டும் வாழ்க்கை சிக்கலான இடியாப்பம் தான் அதில் அன்பு என்னும் தேங்காய்பாலை கலந்தால் சுவைக்கும் பொய் நூடுல்ஸ் போல் தற்காலிகமானது உண்மை இட்லி போல நிரந்தரமானது கோபத்தை உப்பை போல பயன்படுத்துங்கள் அதிகமானால் வாழ்க்கை சுவைக்காது தலைக்கணம் என்பது வெந்நீர் போன்றது அதை அடுத்தவர் மீது கொட்டாதீர்கள் நம்மீதே சிந்திவிடும் தாமதமான வெற்றி என்பது பல் இழந்த பிறகு கிடைக்கும் நல்லி எலும்பு போல அனுபவிக்க முடியாது தன்னம்பிக்கை சூத்திரங்கள் என்பவை சமையல் ரெசிபி போல சமைப்பது உங்கள் கையில் தான் வெற்றி என்பது இட்லியை போல வேகுவது தெரியாது வெந்த பின் தான் தெரியும் வெற்றி என்ற இட்லியை தனியே உண்ண முடியாது நட்பு என்ற சட்னி வேண்டும் படித்ததில் மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி சாப்பாட்டுல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு கூட தெரியாம சாப்பிட்டு ஆனா அந்த சாப்பாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய தத்துவத்தை வச்சிருக்கிறீங்களே இந்த உலகத்தையே அடுப்படிக்குள்ள கொண்டு வந்து பெரிய ஆளுமணி